தேவனுடைய புரட்சுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் தேவனுடைய வார்த்தையின்படியே எல்லாம் நடக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்வில் குறைவானாலும் சரி நிறைவானாலும் சரி இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வார்த்தையில் விடுதலையும் உயிர்ப்பித்தலும் உள்ளது கடைசி காலங்களில் எருசலேமில் இருந்து கருத்துடைய வார்த்தையாகிய வசனம் வெளிப்படும் என்று வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போ சிலருமான பாஸ்டர் எஸ் யேசுதாசன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் மூணு இந்த பரிசுத்த நாளிலும் நாம் திருச்சபடி ஆகி குடி தேவனுக்கு பரிசுத்த ஆராதனையர் எடுக்க முடியாக தேவ நம்ம எல்லாருக்கும் அருளின் நல கிருவைக்காக ஆண்டவரையை நான் சுத்தோதரிப்பு ஆகும் உலகத்தில் எத்தனையோ விதமான அழிவுகளும் அசம்பாவிதங்களும் தீமைகளும் நடக்கிறது நாம் காணுகிறோம் புத்தம் சொன்னது போல இம்முட்டு நான் நிர்மூலமாக அதருப்பது கருத்துடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்ற பிறகு அதனுடைய மகாவிரி இறக்கும் கருமை நாம் மறுபடியும் இந்த நாளை காண முடியாத கத்திரி சுத்தம் கொண்டிருக்கின்றார் அதற்காக நம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ மக்கள் மெய்யறைவனை அறிந்து கொள்ள முடியாதபடி மறித்து போன ராட்சஸர்களையும் சொத்து போன உறவினர்களையும் கும்பிட்டு கெட்டுப் போகின்றார்கள் நமக்கும் அப்படி இல்லாதபடி மெய்யறைவன் யார் ரட்சகர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மெய்யறிவை நாம் பெற்றுக் கொண்டதற்காக நமது ஆண்டோருக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் கலையிலொயா இறைவனை அறியக்கூடிய அறிவே மேலான அறிவு கரம்பெரு மனிதனாயிருந்தோம் அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகத்துக்கு பகுத்தறிவு இல்லை அறிவு இல்லை என்று வாழ்கின்றவர்களும் அறிவு பெற்றாவிட்டால் அவர்களும் அதற்கு சமானமாக இருக்கிறார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது நமக்கு தேவனாக ஆண்டவரை நாம் சோதரிப்பாக மகிழ்ச்சப்படுவதாக ஆண்டவராக தேவன் சத்திய வேதத்தை எழுதி நம்முடைய கையில கொடுத்திருக்கின்றார் ஓசியா சொல்லும் போது என்னுடைய மகத்துவங்களை எழுதி கையில கொடுத்தேன் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் அந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் இறைவனுடைய சொற்களாக இருக்கிறது இறைவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவ விதைகளாக அது விழ வேண்டிய இடத்துல முளைத்து அதிக பலனை கொடுக்கும் ஆனப்படி நான் அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று இறைவாக்கு சொல்கின்றது இசாயா தீர்க்க தரிசன் புஸ்தகம் அறுபத்தி அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார் என்று நாமும்றிந்து என்னும் கற்று வார்த்தடுங்க வேண்டும் என்று உருவாக்கிறபடி ஆனாலும் சிறுமைப்பட்டு நோக்கி பார்த்தேன் நோக்கி பார்ப்பேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது இந்த நாளில் உங்கள் மத்தியில சொல்ல முடியாத ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன என்றால் தேவனுடைய சொல்லுக்கு அதாவது நடுங்க வேண்டும் கீழ்ப்படுகிறது ஒரு பக்கம் நடுங்க வேண்டும் இல்லையா இது கத்துடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு கீழ்படியாவிட்டால் இப்படி ஆகும் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கத்தோடைய திருவாக்கு சொல்கிறபடினால அதாவது கத்துடைய வார்த்தைக்கு நடுங்காமல் கற்றுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் கத்தோடைய வார்த்தையை கை இருந்து கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நாம் அவர்களை கருத்தா நோக்கி பார்க்க மாட்டார் அவர்களை கத்த நோக்கி பார்க்க மாட்டார் அவருடைய நீதி என்றால் என்ன ஆண்டவராக நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது பெறும்படியாக மனிதன் அல்லவா என்ற போது கத்தர் சொன்னார் இப்படிப்பட்ட நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது வார்த்தையை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது உபதேசத்தை கொடுத்தது பிதாவாகி தேவன் முதல் முதலாகி தேவனால் அனுப்பப்பட்டவர் யோகான் தான் இந்த நீதியை குறித்து பிரசங்கித்தார் அந்த நீதிக்கு இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படைந்தார் என்று நாம் காணுகின்றோம் அரபு நாள் அரம்பியாருடைய பிள்ளைகளே இன்று கற்றுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைக்கு யார் நடங்குகின்றார்களோ வார்த்ததில்லை அதாவது வார்த்த வந்து தேவ மனிதர்கள் மூலமாக தேவ தூதர்கள் மூலமாக கத்திரம் தொடர்ந்து வார்த்தை அனுப்பப்படும் அந்த வார்த்தைக்கு யார் நடங்குகின்றார்களோ ஐயோ இது கத்துடைய வார்த்தை இவைகளை நான் கை கொள்ள என்று யார் நடங்குகின்றார்களோ அவர்களை நோக்கி பார்ப்பார் நோக்கி பார்க்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராமல் காக்க அவர்களுடைய தேவைகள் என்று அறிந்து அவர்களை சந்திக்க அவர்களுக்கு துன்பங்கள் தொல்லைகள் உடனே கர்த்தரே தலையிட எதிராளர்களுடைய சீற்றங்கள் வரும்போது கர்த்தரவர்களை மடங்கடிக்க அவர்கள் நோக்கமாயிருப்பார் கவனமா இருப்பார் அவைகளிலே அக்கறை உள்ளவராக இருப்பார் யார் கற்றிட வார்த்தைகள் நடங்குகின்றார்களோ அவர்கள் மேல் அப்படி இருப்பார் என்று பெருவாக்கு சொல்லுகிறது இங்கே லூகா என்பவர்களின் சுவிசேஷத்தை வாசிக்கின்ற ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது என்று கேட்கின்றார் என்னை சொல்லியும் செய்யாமல் போகிறது என்ன என்று ஆண்ட என்று கூப்படுகிறப்டப்படுகிறார் அப்படி அப்படி நீங்கள் செய்து பிரயோஜனம் இல்லை என்று பின்னால் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை அதன்படி செய்கிறவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கற்பாறையின் மேலே ஆழமாய் அஸ்திபாரம் தோண்டி கற்பாறை அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார் மனுஷனுக்கு மேல ஆழமாய் தோண்டி அஸ்தி மனிதனுக்கு அது விழாது மற்றவைகள் விழுந்து போய் விடுகின்றது ஒரு சிறிய காற்றடி தொடர் புத்தணி விழுகிற வீடுகள் உண்டு பெருமழை பெய்து விட்டால் அசுமரம் எல்லாம் கீழே விழுகிற வீடுகள் உண்டு அது எங்கே கட்டப்பட்டது வாசக என் வார்த்தைகளை கேட்டும் அவைகள் மக்கள் ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி வார்த்தைகளை வேதாகம் கையாக தான் இருப்பார்கள் படிப்பார்கள் ஆனால் என்ன வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனும் நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது அழிந்தது என்றார் என்பது நடக்குகிறவர்களுக்கும் கேள்வி மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் வார்த்தையின்படி செய்யாமல் என்ன நோக்கி ஆண்டவரையே ஆண்டவரையு என்ன அப்படி செய்து ஒரு பிரயோஜனம் அவர்கள் மணலின் மேல் அசிமாரம் இல்லாமல் வீடு அதன் மேல சோதனை அழிந்து போய்விடும் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது நாம் காணுகிறோம் ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கை அதாவது இப்படி ஒன்றுமில்லாமல் தரமட்டமாக போகிறது வார்த்தங்கதுதான் அதனுடைய காரணம் அருமையானது கூடி வரும்போது அவைகள் எத்தனை வார்த்தைகளை நாம் கை கொள்கின்றோம் அதாவது நாள் வேதன ஆண்டவர் சொன்னார் வேதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார் சொல்லும் போது கால்களை ஆண்டவர் கழுவந்தார் அப்படியெல்லாம் ஆண்டவர் பாட மண்டல குறித்துலிப்பாய் என்று சொல்லும் கூட சாக வேண்டியது மறுதளிக்க மாட்டேன் இன்று உலகத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வசனிக்கிற மக்களை நாம் காணுகின்றோம் ஆனால் நம்முடைய அசிவாரம் எங்கே இருக்க வேண்டும் திருவசனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால் கண்மலின் மேலே ஆழமாய் அஸ்திபாரம் தோண்டி அங்கே வீடு கட்டின புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் இல்லாத மனிதன் அதாவது மணலின் மேலே வீடு புத்தியற்ற மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது அதை விட்டு விடுவோம் நம்ம ஊர்களுக்குள்ளேயும் நாம் அநேக வார்த்தைகளுக்கு கீழ்பிடிந்திருக்கிறோம் நாம் எல்லா வார்த்தைகளுக்கும் நடங்க வேண்டும் இது கத்துடைய சொற்களாக இருக்கிறது நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமோ ஏதோ குறைந்த காசுக்கு நாம் வாங்கிவிடுகின்றோம் ஆனால் இது வந்து விலைமரியாத செல்வம் என்று வேதம் சொல்லுகின்றது செல்வம் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றபடியும் இதை அவனமாகவே நாம் மதித்து நடக்கிறது வார்த்தை தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அதாவது கிறிஸ்துவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது வார்த்தை யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தேவனுக்கு நடங்குகின்றார்கள் என்று கத்தொடு திருவாக்கு சொல்லுகின்றது முதலாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசியிலே வார்த்தை இருந்தது வார்த்தையாக இருந்தால் ஆதியிலே வார்த்தை இருந்தது இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலே பிதாவினிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதம் சொல்லது இருந்தது அந்த வார்த்தை தான் அதாவது இந்த லோகத்தில் வந்தது அந்த வார்த்தை யார் மூலமாக வந்தது அந்த வார்த்தை காபரியல் தூதன் மூலமாக கனிமரியா செவிலே போடப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அந்த வார்த்தை பர்லகத்தில் இருந்த அந்த வார்த்தை அதாவது காவிரியல் கூதன் மூலமாக கன்னிமரிய அறிவிக்கப்பட்டது வயிற்று பிறப்பான் அவர் இப்படி உற்பத்தி என்று அறிவிக்கப்பட்டது அந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்டு முதலாவது சுவாசிக்க முடியவில்லை அப்புறம் அதாவது மனிதனால் கூடாது தேவனால் கூடும் என்று சொன்னபோது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியானால் தேவனுடைய சுத்தத்தின்படியாக ஏற்றுக்கொண்டார் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரவேசித்து அது மாம்சமாகி வெளிப்பட்டது அந்தவா அது புறப்பட்ட வார்த்தை அவர்கள் தேவனுக்கு நடங்குகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கத்தோட திருவாக்கு சொல்லுகிறபடினால நான் தேவனிடத்தில் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை அதாவது இந்த லோகத்திற்கு தூதன் மூலமாக கோபரிடைய தூதன் மூலமாக கன்னிமறி பாக்கு அறிவிக்கப்பட்டது அந்த வார்த்தைக்கு அவர்கள் நடங்கினார்கள் ஐயோ அது எப்படி என்று நடங்கினார்கள் இந்த வார்த்தை அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக் கொண்ட போது அந்த மாசமாகி கிறிஸ்துவாகி வெளிப்பட்டு நமக்குள்ளே அவர் வாசமாக வேண்டும் என்று கத்துடை தெருவாக்கு சொல்லுகின்றது நம்முடைய ஊழியக்காரர்கள் அதாவது நமக்கு அறிவிக்கின்ற வார்த்தை கத்துடை வார்த்தை இந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா நடங்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு நாம் நடங்கும்போது பாண்டவராகி தேவன் நம்மை வார்த்தையோ அவர்கள் கைவிடப்படுகின்றார்கள் எத்தனையோ பேர் கைவிடப்பட்டார்கள் எத்தனையோ பேரை காணவில்லை என்று நாம் காணுகின்றோம் கற்றுடைய வார்த்தைக்கு நாம் நடங்க வேண்டும் நடங்கும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார் நம்மை குறைவுபட விட மாட்டார் ஒருபோதும் நம்ம சத்துருக்கள் கையில நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி அடைய ஆண்டுவார் விட அந்த நிலையில் கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டார் அவருடைய பார்வைக்கு நாம் தூரமாகிவிடுவோம் என்ன சொல்லுகிறது என்றால் வார்த்தைக்கு நடங்குகிறவனு நோக்கி பார்ப்பேன் அவ்வளவு பெரிய வயிற்றுண்டு என்று நாம் காணுகின்றோம் இரண்டாவதாக நான் பார்க்கிற சம்பவத்தை காணுவோம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆகாரத்தை எப்படியோ அப்படி எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஒரு தாரணம் முதலாவது சொல்லுகின்றார் அதாவது மாரியும் உறைந்த மழையும் பூமி நினைத்து முளைகிழம்பு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் புறப்படுகிற வார்த்தையும் நான் அனுப்புகிற காரியமாக அப்படியே இருக்கும் நான் அனுப்புகிற காரியமாக அது வாய்க்கும் என்று கத்திரி வார்த்தை சொல்லுகிறேன் எதற்காக அனுப்புகின்றாரோ எதற்காக அனுப்பி அது அப்படியே நடக்கும் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது எனக்கு இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாய் விசுவாசு நான் அனுப்பின வார்த்தையை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பலிதமாகும் என்று சொல்லை அனுப்புகிறோந்தான் முதலாவது சொன்னார் அதாவது ஆதி முதலாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வெளிச்சம் உண்டாகப்படுவது என்றார் வெளிச்சம்ியமாககிறேனோ முதலாவது வெளிச்சம் உண்டாயிற்று வேற ஒன்று உண்டாகவில்லை அப்படியே அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையின்படி அப்படியே ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஜத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடுவது என்றும் அது ஜலத்தினார் தேவன் ஆகாய விரைவை உண்டு பண்ணி ஆகாய விரைவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அதாவது முதலாவது பார்க்கும்போது பூமி முழுவதும் ஜலத்தினால நிறைந்திருந்திருக்கிறது ஆகாயிரி உண்டாய் அதன்படியெல்லாம் ஆகாய விரிவிலையும் தண்ணீர் இருந்தது மேலே உள்ள தண்ணீருக்கு ஆகாயம் என்று பெயரிட்டார் கீழே உள்ள தண்ணீர்கள் பிரிந்து ஓட கடவுள் என்று சொன்னார் அவைகள் பிரிந்து நாலு பக்கம் சேர்ந்த சமுத்திரம் என்றும் அருமையான பிள்ளைகளை கவனிப்போம் எழுதிகளை கருத்தர் விருதாக அனுப்பி தரவில்லை இந்த வார்த்தை அப்படியே யாருடைய விழுகின்றதோ யார் இந்த வார்த்தைகளை கை கொள்கின்றார்களோ அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்கிறது அந்த பிரகாரம் வாழ்க்கைகளை நிறைவேறி தீரும் என்றார் ஆய்வு கிடவது என்று சொன்னார் தண்ணீர் பிரிந்துட்டும் சமுத்தரை உண்டாகட்டும் என்றார் ஒம்னங்களை பின்புதேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் சேரவும் எட்டாம் திரை காணப்படும் என்றார் தேவன் சேர்ந்த ஜலத்திற்கு அவர் அனுப்புற காரியமாக கற்றுடைய வார்த்தை வாக்கம் நடக்கும் நிறைவேறும் என்று சொல்கின்றது ஹலெலுயா ஹலெலுயா ஆண்டவராயிருஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தபோது மனிதர்கள் அதை கை கொள்ள மாட்டார் என்று அறிந்து அவரே வந்து அவைகளை நடப்பித்து காண்பித்தார் என்று நாம் காணுகிறோம் அப்படி போல கத்தருடைய வார்த்தையின்படி யார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் பாவமணி பாகிப்பை பெரும் பெறும் மார்க் பதினாறு வாசிக்கும் போது மார்க் பதினாறு நாம் ஒருவர் வாசிக்கிறான் ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் தேவன் தன்னுடைய வாயினால் வாய் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் அந்த வார்த்தை நடக்கணும் வார்த்தைக்கு நடந்தால் கர்த்தன் அவர்களை நோக்கி பார்ப்பார் நிச்சயமாக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பெற்ற எத்தனை பரிசுத்தவான்கள் எத்தனை பரிசுத்த வாட்டிகள் இந்த பூமியில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் திருச்சபைக்குள் இருக்கிறதை நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே என்னுடைய வார்த்தை நான் அனுப்பின வாய்க்கண்ணுவேன் என்று கத்தருடைய திருவாக்கு சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அந்த வார்த்தை அடங்கினார்கள் அவர் சொன்ன பிரகாரம் அவர்கள் காத்திருந்தார்கள் கத்தர் அப்படி செய்தார் என்று நான் ஒரு போய் யோர்தான முழுகி எழுந்து போன வியாதி நீங்கிவிடும் என்று சொன்னார் அவன் கோபப்பட்டான் கோபப்பட்டான் பின்னர் வேலைக்காரருடைய சொற்படி கேட்டு கீழ்படிந்து தண்ணீர்ல முழுகி ஏழு தட முகம் அப்படியே மாறி வார்த்தைக்கு யார் நடுங்குகின்றார்களோ வார்த்தைக்கு யார் நடுங்குகின்றார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து இன்றும் நன்மையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் கொள்ள முடியும் என்று கத்தட திருவாக்கு சொல்கின்றது அதற்காக இருக்கிறேன் மய்மை உண்டாவதாக அருமையான தேவன பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு நாம் அடங்கும் போது அவைகளை கத்த நிறைவேற்றுவார் ஹலேலுயா அலேலுயா அலேலுயா அலேலுயா இதில் மத்தியில் ஒரு பையனை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ரொம்ப சிக்கலான வியாதி சிக்கலான வியாதி அந்த அப்படினால அவனுக்கு வர வர அது முச்சு அந்த இதில் அவன் பிழைக்க முடியாதுங்கிற நம்பிக்கை ஆயிடுச்சு அப்போது டாக்டரும் பார்த்துவிட்டு சொன்னார் டாக்டர் வந்து அதாவது அது அது சரியானபடி அது அவன் பிழைப்பான் என்று அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் என்று டாக்டர் சொன்னார் அப்ப நம்மிடத்துல கேட்டாரு நடுங்கி அப்படியே நாம் செய்யும் போது அப்படியெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லாமல் ஏன் ஆண்டவரை இப்படி செய்தால் என்ன என்று கேட்காமல் அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யும் போது அப்படியே அது ஆகும் ஆனப்படினால அது கேட்டார்கள் எப்படி செய்ய என்று சொல்லி ஜெயம் பண்ணினோ உடனே சிகிச்சை கொடுங்க டாக்டரை அணுகுங்கள் என்று சொன்னோம் டாக்டர் ரெண்டும் சொன்னார் ஆனால் அவன் கொண்டு போய் சிகிச்சை கொடுங்க பண்ணினார்கள் கருத்தர் அவனை பிழைக்கச் வந்திருக்கிறார் நான் பார்க்கும்போது முதுகில ராஜபடவை போன்ற ஒரு பெரும் வியாதி ஏற்பட்டு விட்டது அந்த வியாதினால் அவர் கஷ்டப்பட்டார் அப்படி இருக்கும் போது மரண வாக்கம் கூறப்பட்டு விட்டது எப்படி அதற்கு என்ன மாற்று சொல்லப்பட்டது என்றால் வரம்பற்ற செய்கிற அறிவிக்கிறவர்கள் அப்படி இருந்த போதிலும் கற்றல் சொன்னார் அத்திப்பழ பழ அத்தி கொண்டு வந்து அடையாக்கி முதுகில ராஜபுளவரை போட சொல்லி சோமாக்கி ஏற்று இரிய வியாதி இதுல குணமாகிவிடுமா என்று சொல்லவில்லை அர்பியானவர்களே அவர் நம்முடைய வார்த்தை அனுப்புற காரியமாக வாழ்க்கை செய்கின்றார் என்ன வார்த்தை சொல்லுகின்றார் என்ன வார்த்தை சொல்ல போகின்றார் முக்கியம் தாயார் வேலைக்காரருக்கு சொல்லி சென்ற காரியம் என்னென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்கள் அம்மாவுக்கு தெரியுது தெரியும் என்னென்ன சொல்கிறபடி செய்ய வேண்டும் வேலைக்காரர்கள் சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு சொன்னார் தண்ணீரை கொண்டு வந்து கச்சாடிலே நிரப்புகள் கைகழுகிறதற்கு தண்ணீர் நிரப்புகிற கச்சாடி கைகால் அலம்புகிற்கு தண்ணீர் வைக்கிறாடி நடுங்கி செய்தார்கள் கொண்டு போய் பட்டி விசாரிப்பு கார கொடுங்கள் என்று சொன்னார் அங்க குடிக்க தண்ணீர் கேட்கவில்லை அங்கு திராட்சை ரசம் இல்லை என்று இவர்கள் சொல்லவில்லை இவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நடுங்கினார்கள் சாப்பிட்டவர்கள் பந்து விசாரிப்பு நடத்தினவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த வீட்டுக்காரர் இந்த கரண வீட்டுக்காரர் இந்த ரசத்தை இவ்வளவு ருசி உள்ள ரசத்தை இதுவரைக்கும் எப்படி எங்கே வைத்திருந்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் கைவிடப்பட்டது போல ஒரு நிலை ஏற்படும் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்கவில்லையோ என்று எண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எளிமையால் இது நடக்காது என்று எண்ணக்கூடியதா இருக்கும் ஆனால் நாம் மாறிவிடக் கூடாது ஆண்டவருடைய வார்த்தைக்கே நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரோ அதற்கு வெயிட் பண்ணி இருக்க வேண்டும் எந்த வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்தபடியே நாம் செய்ய வேண்டும் அவர் செய்ய வேண்டிய பாகத்தை அவர் செய்வார் அதபடி நான் கத்தனுடைய நடுங்கிறோனை நோக்கி பார்ப்பேன் என்னுடைய வார்த்தையை நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும் அலையலுயா விளைச்சம் என்றார் உண்டாயிப்பே ஆகாய்வரி உண்டாக கிடவது என்றார் உண்டாயிப்பே ஒட்டாந்தரை உண்டாக கெடுவதென்றார் ஜலம் பிரிந்து போக கிடவது என்று சொன்னார் ஆனையிலயா அன்றுவர் சொன்ன வார்த்தை தான் இன்று பிரிந்த ஜலம் சமுத்திரமாக நிற்கிறது பாருங்க நான் முதல் தடவை இந்த சமுத்திரத்தை ஊழித்து வந்தபிறதான் கடலை முதல் தடவை பார்த்தேன் கன்னியாகுமரியில இங்கிருந்து இறங்கி கன்னியாகுமரி கடலுக்கு போகும்போது கடல் வந்து இப்படி மேலே இழைக்கிற மாதிரி தெரியல அப்படியெல்லாம் தண்ணி ஏன் இங்கேயே வரவில்லை இவ்வளவு ஏல தெரிகிறது ரோடு கீழே தெரியுது போகும்போது பார்க்கும் போது அலை போது எலும்பி வருகிறது உள்ளே போயிருக்கா அது சுனாதி எடுத்து எங்கேயாவது அப்படி ஆகிறது ஆனால் பெரும் அவைகள் எலும்பி வருகிறது சொல்லி பழைய உள்ளே போயிரு வருகிறது உள்ளே போகிறது அதுதான் பக்தன் பாடினா சொல்ல எண்டி சமுத்திரத்துக்கு கரை உண்டோ என்று பாடுகிறார் தேவன் கட்டல அங்கே நெல்லு ஏன்னா முழு உலகத்திலும் கிடந்த தண்ணீரை பிரித்து போட்டிருக்கிறார் முழு உலகத்திலும் பெருகின இந்த ஜலத்தின் மேல் தான் தேவாபியார் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற இந்த ஜலத்தை பிறந்து போக கடவுள் என்று சொன்னார் அனுப்பி அப்படியே கட்டுப்பட்டுள்ள சொல்லுக்கு நடங்குகிறது இன்றைக்கும் நடங்குகிறது அவருடைய சொல்லின்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாம் காணுகின்றோம் மனிதர்களாக கட்டுடை வார்த்தைக்கு பயப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கட்டுரை வார்த்தைக்கு நடங்க வேண்டும் அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் அவர்களை தான் சொன்னார் உன்னை தொடங்கிறவன் என் கண்மணியை தொடர்கின்றார் என்று நோக்கமாயிருக்கும் தாசனா யோபியின் மேல் கவனம் வைத்தாயோ அவனமாயிருக்கிறார் எவ்வளவு மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற உலகத்துல யோகியின் மேல் அவர் அவள் இருந்தார் உங்களே என்னையும் கத்தர் எப்பொழுதுமே நோக்கி பார்க்க பார்க்கிற தேவனாக இருக்கின்றார் அவைகளும் முறியடிப்பதற்கு நமது மேலும் எப்பொழுது நாம் செய்ய காரியம் என்னோட வார்த்தைக்கு நடுங்க வேண்டும் அலே அலுயா அந்த வார்த்தை எதற்காக அனுப்புகிறாரோ அது அப்படியே ஆகும் என்று கட்டுடை தெருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு சோதரிகிறேன் அருமை தேவடைய பிள்ளைகளே கற்றுடைய வார்த்தைக்கு நடக்கும் எழுதிருக்க வார்த்தை தானே கற்றோடைய வார்த்தை தானே அப்படி என்றால் வேத்துல எழுதிருக்கு பாருங்க ஸ்ரீக்கு தலையா இருக்கிறான் அப்படினால சபை கிறிஸ்துகள் இப்படிங்கிறது போல மனைவியும் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும் கீழ்படியும் எழுதியிருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்புடையணும் இந்த காரியத்தை கீழ்பிட முடியாது சோழியை பாரும் நான் இப்படித்தான் நடப்பு ால் கத்துறை வார்த்தை எதிர்த்து நிற்கிறோம் என்று அர்த்தம் அவர்களை கருத்தை நோக்கி பார்க்க மாட்டார் கத்துடை வார்த்தைக்கு யார் நடங்குகின்றார்களோ நோக்கி பிள்ளைகளை பெற்றோருக்கு கேள்வி போன வாரம் செய்தேன் இச்சையைப் பற்றி பேசினேன் தீர்க்க தர்சனமாய் சொல்லுகிறேன் இங்கே உங்களில் அப்படி இருக்கின்றீர்கள் என்று தீர்க்க தர்சனமா அந்த கேளுங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிதான் சொல்றேன் வேற இதுக்கு மேல என்ன சொல்லுகிறேன் இச்சைக்கு இடம் கொடுக்கிறவன் நான்கு உதயம் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான் நாம் எல்லோரும் ஆளுகைக்குரிய ராஜாக்களும் ஆச்சாரிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் தேவனை தவிர தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறதை தவிர வேறு எவைகளை விரும்பினாலும் பதவி இழந்து போய்விடுவோம் தேவன் அமர் வைத்த நோக்கத்தை நாம் இழந்து போய்விடுவோம் என்று சொன்னேன் பார்க்கிறார் நடுங்காதவர்களை கர்த்த நோக்கி பார்க்கிறது இல்லை என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தடை வார்த்தை தானே உதய புருஷன தேவனுக்கு கீழ்படியும் மனைவி புருஷனுக்கு கீழ்படியும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்படிய வேண்டும் ஹலேயா மற்ற எல்லாரும்பர்களுக்கு கீழ்புடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது கத்துடைய நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் சொற்கள் அவைகள் தான் பைபிள் வேதாகமத்தில் எழுதி அருமையான பிள்ளைகளை கற்றுடையை முக்கியப்படுத்துவோம் வேதத்தை நன்றாக தியானிப்போம் வேதத்தை படிப்போம் வேதத்தை நான் கீழ்படுவோம் வேதத்தை கை கொள்வோம் அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ரோமங்கத்திலுக்கு வீட்டுக்கு போயிருந்தான் போயிருக்கும் போது அவர் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் அவருடைய பாஸ்டர் சொன்னார்கள் பக்தி நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறது இல்ல திருவோசனத்தில் எழுதி இருக்கிற பிரகாரம் கை கொண்டு நடக்கணும் என்று அவர்களுக்கு மனம் திரும்புவேன் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தை பற்றியும் பரிசுத்தாய் பெற்றுவிட வேண்டிய அனுபவங்களை பற்றியும் இவைகளாக இல்லாவிட்டால் பர்லகத்துக்கு போகவே முடியாது பக்தி வரலகத்துக்கு கொண்டு போகாது அது பக்தி என்று சொல்லும் பெருவசரத்துக்கு உட்பட்டதாக அது இருக்க நாம் நடந்துகின்றதாக இருக்க கேள்விதாக இருக்க வேண்டும் அவர் சொன்னார் அதாவது ஐயா நீங்க சொல்றீங்க ஏற்றுக்கொள்ளி அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அருமையான பிள்ளைகளை கத்தாக்கு என்ன சொல்கிறது நாம் கத்த வார்த்தைக்கு நடங்க வேண்டும் ஹய்யா நீங்கள் கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் நடைஞ்சி பாருங்கள் கை கொண்டு பாருங்கள் அதனால் உன்னால் ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாக இருக்கும் அருமை ஆண்டவர்களே நாம் கை கொள்ள வேண்டும் தேவடைய திருவாக்குக்கு நாம் நடங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினாலே ஆண்டவர்களை நான் சோத்திருக்கிறேன் ஹலே லுயா ஹலே பெ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று விடுபட்டுக் கொள்வதற்காக எத்தனையோ முயற்சிகளை நான் பண்ணினேன் எத்தனையோ அக்காலங்கள் தூங்காமல் விழித்திருந்தேன் என்னெல்லாமோ நான் செய்து பார்த்தேன் முடியவில்லை என்று திருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாம்பேந்துள்ளரம்பித்தேன் கைக்குள்ள ஆரம்பித்த போது என் முதல் அனுபவம் என்ன என்றால் ஒரு மனிதன் பெரிய ஒரு பாரச்சுமையை தலையில் வைத்துக் கொண்டு செங்கல் என்று சுமந்து களைச்சு களைத்து போகிற மனிதனுடன் அவனை நிற்க சொல்லி ஒருவர் ஒன்றொன்றாக அந்த செங்கலை பாரத்தை வெளியெடுக்கும் போது அவனுக்கு எப்படி வெகு உண்டாகுமோ அதை நான் அனுபவித்தேன் அது நான் உணர்ந்தேன் அந்த வேற்று குறைகிறது எனக்கு தெரிந்தது என்னை விட்டு நீங்குகிறத நான் அறிந்தேன் தேவன் என் மேல் கண்ணோக்கமாக பரிசுத்தாவை கொடுத்தார் தேவனுடைய இலக்கத்தினால என்னுடைய இடை பெற்று பேச ஆரம்பித்தார் அருமையான தேவடர் பிள்ளைகளு நமதுபலமாக அநேகருக்கு நன்மை உண்டாகும் கர்த்த செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன் நடக்காதபடி அதான் ஒரு தம்பி அன்னைக்கு வந்தார் அவர் சொன்னார் அதாவது அங்கே ஒரு சில நாட்கள் புதிய போகாத தம்பி அங்கே அது சரியில்லை அப்போ இவர் சொன்னார் இவர் என்னிடத்துல சொன்னார் புதிய சில மேலே எல்லா சத்தியங்களும் இருக்குது என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் சொன்னால் நான் கேட்கிறது இல்லை ஆனால் அவர் சொன்னார் அதாவது அங்கே திருவிருந்து கொடுக்கிறார்கள் கால்களுவரு இல்லை அங்கே திருவிருந்து கொடுக்கிறார்கள் பாவ அறிக்கை என்பது அங்கே கிடையாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்து நடங்காதவர்களை கத்தை நோக்கி பார்க்கிறது இல்லை தேவனுடைய வார்த்தை யார் நடங்கினார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை என்ன காரித்து அனுப்பினாரோ அந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கொஞ்ச நாள் நடக்காது போல அது தெரியலாம் ஆனால் அப்படியே நடக்கும் ஒருவர் ஒரு பையன் வேலை இல்லாமல் இருந்தார் அந்த வேலை பையனுக்கு ஒரு வயதான பாஸ்டர் சொன்னார் பாஸ்டர் சொன்னார் தம்பி நான் உனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறேன் இந்த பத்து ரூபாய்க்கு நீ மெழுகி வாங்கி வியாபாரம் பண்ணு மயபாரம் பண்ணிவிட்டு மாறில் வந்து அதுல கிடைக்கிற இதுல பத்திரோடு தசம்பாளத்தை கொண்டு கொடுத்துரு திருப்பி அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிற லாபத்தை வைத்து மிளகுவாங்க இப்படியே செய் என்று சொன்ன பெரிய கோடை சொன்ன அவர் கணக்கு மாத்திருக்கிறார் அதாவது இவ்வளவு இவ்வளவு பணத்தை கொண்டு மாஸ்டர் கொடுக்குவா ஆனா அப்படினால ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதி ஐயா இதை தசோபாகம் ரொம்ப ஜாஸ்தி வருகிறது ஆனப்படினாலே இதில் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனை இருந்தால் கொஞ்சம் எழுதுங்க எனக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லி அவர் அனுப்பினார் அவர் படித்து பார்த்து விட்டு ஐயோ இந்த பையன் மேலும் இல்லாமல் நான் கொடுத்த ஒரு பத்து ரூபாயை வைத்து தேவ ஆலோசனைக்கு அவர் கீழ்பிடிந்ததுனால இவ்வளவு பெரிய ஆராயிட்டான் ஆனால் சாத்தான் இவருடைய கலைகளை உதைக்க ஆரம்பிக்கிறான் இவருக்கு என்ன ஆலோசனை எழுதுவது என்று சில நாட்கள் வெயிட் பண்ணினார் படிவிட்டே அப்படி அவனுக்கு ரிப்ளை எழுத வேண்டும் அவர் என்ன எழுதினார் என்றால் தம்பி உங்க கடிதம் வந்தது படித்தேன் ஆனால் என்ன பதில் எழுதுகிறது என்று எனக்கு புரியவே இல்லை ஒன்றும் எனக்கு செய்யவில்லை இந்த கடிதத்துக்கு என்ன பதில் எழுத்துகிறது நானும் குற்றவாளி என்று வெயிட் பண்ணினேன் ஆனால் எனக்கு ஒரு ஆலோசனை கிடைத்தது ஒரு ஐடியா கிடைத்தது என்ன என்றால் நான் ஒன்று செய்கிறேன் உன்னுடைய வருமானத்தை குறைக்கும்படியாக நான் தேவ முடியேன் உன்னுடைய நான் குறைக்கும்படி ஜோமடி விடுகிறேன் அவருடைய காணிக்கையும் கொஞ்சம் கொடுத்தா போதும் அருமையான தேவருடைய பிள்ளைகளே வார்த்தை நடங்க வேண்டும் அலையில குறைவாயிருக்கும் போது மாத்திரமில்லை நிறைவாயிருக்கும் போது கத்தனால் பெற்றுக்கொள்ளும் போதும் கத்தோட வார்த்தைக்கு நடங்க வேண்டும் அலையலையா அருமையான விசுவாச குடும்பம் என்று இருக்கிறது நம்முடைய சபையில அவர்கள் சம்பளம் வாயிட்டு வந்தவுடனே தன்னுடைய ஆராய்ச்சி கூட போகாமல் அங்கேயே ஹாலில் நின்று அது கணக்கு பார்த்து சில்லுற வாரியாக எடுத்து வைத்து விட்டு எடுத்து தனியாக கவரில் போட்டு அங்கேயே வைத்து விட்டு அவர்கள் அதுக்கு பிறகுதான் கொண்டு போய் அது தங்களுடைய காரியமாக அவர்கள் ப்ரொமோக்ஷனில் போகிறார்கே சம்பள உயிரை பெறுகிறார்கே உயர்த்தப்படுகிறார் வார்த்தைக்கு அடுக்கிறவனை பார்ப்பேன் அதாரண பார்வையோடு பார்க்கிறதில் பார்ப்பேன் என்னை கத்துடை வார்த்தை சொல்லுகிறது கத்துடை பார்வையிலே இருப்பார்கள் இருப்பார்கள் கொண்டு நடக்க ஏறாது என்று நாம் காணுகின்றோம் கதராகி தேவன் அப்படி நமக்கு செய்வாராக கத்துடைய பிள்ளைகளே கத்துடை வார்த்தை அனுப்பகாரியமாக வாக்கு முடி செய்வேன் சோதித்துப்பார் இடம் கொள்ளாமல் போக முடி ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனும் என்று சோதித்துமாறு என்று சேனிகளின் தேவனாய் கருத்தல் சொல்கிறார் சேனிகளின் தேவனாய் கருத்தல் சொல்கிறார் யார் எப்படினாலே அண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குவோம் எல்லா வார்த்தைக்கும் நாம் நடுங்குவோம் கத்திர வார்த்தைக்கு நடுங்குவோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயே எப்படி நடக்க வேண்டும் வார்த்தை சொல்கிறதோ நடுங்குவோம் ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ கட்டட வார்த்தைக்கு நாம் நடங்குவோம் ஆலயத்தில் வரும்போது நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக என்று சொல்லி இருக்கிறது தேவாலயம் என்று சொல்லும் போது அது மிகவும் பயமுறுதிக்குரிய இடம் இங்கே ஒரு சிலர் என்னுடைய காது கேட்க சொல்லுகின்றார்கள் அதனால் இங்கே ஒரு சோதனை இடத்துல சொன்னாரு எப்போ வர நான் திருவிருந்த எடுக்க முடியாம போயிட்டேன் ஏன் முன்னால் இருக்கிற பையங்க செல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் செல்ல குறைஞ்சி குடஞ்சு ஒருவனுக்கு ஒருவன் காட்டுறான் பேசுகிறான் அதில் நான் எரிச்சல் பட்டதுனால இந்த இதோட திருவந்தெடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன் என்று சொல்கிறார் இடரல் பண்ணாதீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு நடுங்குங்கள் அவர்களைத்தான் கர்த்த நோக்கி பார்ப்பார்கள் அதே ஒரு சிலர் சொன்னார்கள் பிள்ளைகள் அங்கெங்கு வாய் ஆராதனை ஓடிக்கொண்டு தெரிகிறது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இவர்களுக்கு கற்றுக்கையை நடங்க வேண்டாமா பயப்பட வேண்டாமா தேவாலயத்தில் பிள்ளைகளை ஒழுக்கமாய் வைத்து அதாவது ஜம மண்ணி பிள்ளைகளை ஆலயத்தூக்கி கொண்டு வர ஆயிரம் தடவை பிள்ளைகளை தூக்கி கொண்டு வெளியே போகிறது வருகிறதுமாக இருப்பது சரியா அப்படி செய்யலாமா இது தேவ ஆராதனை அல்லவா தேவ சமூகம் அல்லவா செய்யலாமா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே கொண்டு வருகின்றவர்கள் வளர்ப்பீர்கள் படிக்கும் போது உபவாசத்தை கூட்டுங்கள் வாலிபர்களையும் அவர்களை தேவாலித்துக் கொண்டு வாங்க சாட்டை பண்ணுது வெளியே இருக்கிறேன் வெளியே தூக்கிட்டு போயிடுற நீங்கள் ஜெபத்தோடு வளருங்கள் பிள்ளைக்கு சின்ன வயதிலேயே கற்றுக் கொடுங்கள் தேவை ஆலயத்திலே சப்பா இருக்கிறாங்க அவர்களை ஆசிரதிப்பா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் அந்த பயம்களை கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் ஒரு பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையான தேவையான பிள்ளைகளை சந்தை கிளாஸுக்கு பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்பி கொடுங்கள் அங்கே தியாகம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்வார்த்தைகளையும் சரத்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு மேன்மையாக இருக்கும் பார்ப்பார் பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிற சொத்துவே அதுதான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதே லோய்யா அதே அலுவயா பிள்ளைகளுக்கு பேலன்ஸோ மற்ற சம்பாத்தியங்களோ இல்லாவிட்டாலும் தேவனை சம்பாதித்து வைங்க கடந்து போகிறப்ப வந்து அதைத்தான் சம்பாத்தியம் பண்ணி வைத்து அதைத்தான் முடிந்த வரைக்கும் அதைத்தான் அவர் சம்பாத்தியம் பண்ணி விட்டு போயிருக்கின்றார் பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணி வைக்கவில்லை பிள்ளைகள் அந்த சம்பாத்தியம் என்றால் அதாவது சாரமரத்தில் தாவித சொல்லும் போது என்ன சொன்னார் காலத்தில் அவருக்கு ஒரு தேவாலயம் கிட்ட வேண்டும் என்று ஆசை இருந்ததுல கேட்டார் தேவனிடத்தில் என்றால் தீர்க்கதரிசனத்தில் சொன்னார் நாத்தானிடத்துல சொல்லும் போது நாத்தான சரிதானே செய்யும் நாத்தான் வீட்டுக்கு போன பிறகு தேவன் நாத்தா இடத்துல சொன்னார் அவன் எனக்கு ஆளும் நிறைய ரத்தம் செஞ்சு இருக்கிறான் அப்படின்னாலே அவன் எனக்கு மகன் வந்து கட்டுவான் என்று சொல்லி வைத்தார் அப்பார் பையன் சுனவனா இருக்கிறான் அப்படின்னாலே ஆலயம் கட்டுவருக்கு என்னென்ன பொருள் வேண்டும் வைப்பேன் என்று அத்தனையும் சௌதரித்து வைத்தார் வைத்துவிட்டு மகனை கூப்பிட்டார் கூப்பிட்டு மகனே உன்னுடைய எதிர்காலத்துக்கு அல்லது நீ ஆலை கிட்டதற்கு ராஜ்ய பார்த்துக்கு வேண்டிய எல்லாம் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் கலங்காது கவலைப்படாது சொல்லவில்லை உத்தகுமாரனாகிய சாலமோனே உன் தேவனாகி கருத்துக்கு பயந்து அவரை உத்தமாக இருதயத்தோடும் உண்மையான மனதோடு நீ தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார் அவரை விட்டுவிட்டால் விட்டுவார் ஒன்றுக்காகாது ஆனால கத்த பயந்து அவ நடந்துக்தபத்தை உ என்று சொன்னார் ஆனப்படினால அறிவியான தேவட பிள்ளைகளே நம்முடைய ஆலய பிரகாரங்களிலே இவர்களை நன்கு கற்றுக்கொள்வர்களாக நாம் எல்லோரும் பரிசுத்தாய்ப்பு இருக்கிறோம் ஆவிக்குரிய மக்களாகவே நாம் காணப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எந்த கேடான மனநிலையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் ஐக்கிய குறைவு காணப்படக்கூடாது அதெல்லாம் இசைந்த ஆகியுள்ளவர்களாக ஒரே சரீரமாக இயங்க வேண்டும் சற்பம் கிடைக்கிறது பாருங்க சும்மா கிடைக்கும் சொத்து போனது மாதிரி தொட்டுட்டீங்கன்னா போதும் படம் எடுத்துகிறோம் அந்த மாதிரி அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அந்த பழைய மாம்சம் நம்மளிருந்து கிரிய செய்யக்கூடாது பழைய மாம்சம் சாகுறதுக்குத்தான் ஆண்டவர் சில சிச்சைகள் சில சோதனைகள் சில குறைபாடுகள் சில நெருக்கங்களை நமக்கு தேவன் அனுமதிக்கிறார் மற்றபடி அல்ல எப்படியாவது ஆக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அருமையான கட்டுரை பிள்ளைகளே இந்த நாம் கத்திரையுடைய வார்த்தைக்கு நடுங்குகின்றவர்களாக இருப்போம் கற்றுடைய வார்த்தையை நாம் கை நடப்போம் அப்பொழுது அந்த வார்த்தையை அனுப்பின காரியமாக நம்மளே நிச்சயமாக வாய்க்கும் அலையலையா அலையிலா நான் அநேக இடங்களிலே சில குடும்பங்கள் நான் அறிந்திருக்கிறேன் அவ்வளவுக்கு அதாவது புருஷன் என்றால் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மதிக்கிற பெண்கள் நம்முடைய சபையில் இருக்கின்றார்கள் எல்லோரும் அப்படி இருப்பீர்கள் ஆகிய அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் பரலகை போல இருக்க அங்கே கத்தார் வாசம் செய்வார் மகிழ்ச்சி மூன்றாவதாக கங்கிதான் நூற்றி ஏழு வசனம் இருபதை ஒருவர் வாசிக்கிறான் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கு மூன்றாவது பார்க்கிற வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகின்றார் ஆண்டவர் ஆகி தேவன் எழுந்து நடன நாமத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் பெரும்பாடு திமர்வாதக்காரன ஒருவன் படுத்து கிடக்கிறான் ஆண்டவர் அவர்களிடத்தில் போனார் சொசமாக என்று விரும்புகிறாயா விரும்புகிறாய் வார்த்தை அனுப்பி குணமாக்கு எட்டு வருஷாத்தையும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் உடனே அவன் அந்த பிளகினத்தின் பட்சத்தில் வார்த்தையை பிலனாய் கொண்டு எழுப்பினான் நடந்து விட்டு போயிட்டான் வார்த்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறார் ஹலோ நூற்றுக்கு அதிபதி ஒரு மில்டரி கேப்டன் ஒருவர் ஆண்டவர் ஆய்வு செய்கிற புதுமையை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டோடத்தில் வந்தார் வந்து ஐயாயிரோட வேலைக்காரன் வீட்டில் சொல்லலாமல் இருக்கிறான் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் வருகிறேன் என்று சொன்னார் வார்த்தையை பற்றிந்திருக்கிறான் அவர் எ வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் அந்த வார்த்தையை கிரிய செய்யும் என்று அவன் உச்சுவாசித்து அவன் சொல்லி அனுப்பிய வார்த்தையை பாருங்கள் லூக்கா ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் நடியிருக்கே இப்போ சொல்ல நீங்க கண்டிப்பா செய்தால்தான் இல்லையா நாங்க இருந்து ஜோம் பண்றேன் நிறைய வேலைகள் இருக்குது ஜோம் கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும் இல்லையா நீங்க அப்படி என்று நீங்க நம்ம போகல அப்படின்னா அதாவது இந்த ஆத்மக்கள் எடறி போகும் என்று எண்ணி சில இடங்களுக்கு நாம போக வேண்டியது இருக்கிறது அந்த வேலைக்காரர் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் எப்படி தெரிஞ்சு தான் பாருங்க அவர் தேவன் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி அல்ல ஆனால் அது ரெண்டாவது அவர் முதலாவது என்ன சொல்லுகிறார் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்ல வார்த்தை அந்த வார்த்தை சொன்னால் போது வேலைக்காரன் சொஸ்தாவான் சொல்லு நான் அதிகாரத்துக்கு கேள்விப்பட்டவனா இருந்தோம் எனக்கு கேள்விப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு வருகிறார் என்று அவர் அனுப்பினார் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின்செல்வது திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரோவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் லட்சக்கணக்கான பேர் பின்பற்றி போகின்றார்கள் அவர்கள் எதற்காக போனார்கள் ஏதாவது கிடைக்குமா இம்மைக்குரிய நன்மைகள் கிடைக்குமா என்றுதான் எதிர்பார்த்து போனார்களே ஒழிய அவருடைய வார்த்தையை எதிர்நோக்கவில்லை வார்த்தை எதிர்பார்க்கவில்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது நான் அதிகாரத்துக்கு இருந்தோம் ஒருவரை போகின்றால் போகிறான் வாய்ந்தால் வருகிறான் வேலைக்காரர்கள் செய்யன்றால் செய்கிறான் ஆனாலும் நீருடைய வீட்டுக்குள் வர பார்த்த ஒரு வார்த்தை சொல்லும் வாசிங்க அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து வேலையாய் கிடந்த வேலைக்காரன் சுகமாயிருக்கிறதை கண்டார்கள் மறுநாளில் அவர் ஊருக்கு போனார் இரண்டாவது சம்பவம் அவருடைய சீசிற அநேக திரவாள ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரில் வாசலுக்கு சமீபத்த போது மறுத்து ஒருவனை அடக்கம் கொண்டு வந்தார்கள் அவர்தான் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தால் அவ்வளோ கைம்பெனாக இருந்தால் ஊராரின் வெகுஜினே கூட வந்தார்கள் மனதுருகி அலாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்போது அவர் வலிபரே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறித்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் அவரை அவன் தாய்நத்தில் ஒப்பு வைத்தார் வார்த்தையை அனுப்பி குணமா நூற்றுக்கு அதிபதி கத்தட வார்த்தைக்கு நடத்தினார் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பிறகாரியமாக வாழ்க்கை செய்கிறவர் என்பதை அவர் தெரிந்திருந்தார் விசுவாசித்தான் அவருடைய கர்த்தரங்கே தன்னுடைய வார்த்தையை சொன்னார் வேலைக்காரன் அந்த நேரத்திலே சுகமாகிவிட்டான் என்று நாம் காடுகிறோம் பின்னர் அவர் போய் கொண்டிருக்கும் போது நாயின் என்று சொல்லப்படுகிறேன் அந்த ஊருடைய எதிரே வருகிற நேரத்தில் அங்கே ஒரு பையனை அடக்கம் கொண்டு வந்தார்கள் அவனுடைய தாய்க்கு ஒரே மகன் இருந்தாள் என்று நாம் காண்டுகிறோம் அவள் தன்னுடைய அந்த பாடைக்கு பின்னாலே அது கொண்டே வருகிறார் மகனுக்காக நிற்க சொல்லி பாடை இறக்க இறைக்கி வாலிபனே எழுந்திரு வாலிபனே வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார் எது பேச தொட வார்த்தை பெரிய அந்தமாக்கு சொல்லிவிட்டால் அப்படியே தூரத்திலேயோ எங்கே ஆனாலும் சரி அப்படி அது நடக்கும் ரொம்ப கத்தாரில் இருந்தாங்க அவருடைய மகா இங்கே நம்ம சபையில் இருந்தது அப்ப அவர்கள் பாவரிக்கையை பற்றி பாவரிக்க உபதேசப்பட்டு அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அம்மா பாவரிக்கை பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது பாவத்தினால் உண்டான கேடுகள் ரோகங்கள் மாறாது நீங்கள் பாவரிக்கு அப்படி அவர்கள் மனித இடத்தில் செய்ய முடியுமா பின்னர் அவர்களுக்கு சூழலைகள் சந்தர்ப்பங்கள் வந்தது பாவரிக்கை செய்தார்கள் பாவரிக்கை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாய் போனார்கள் ஒன்று சொன்னார்கள் எனக்கு பரிசுத்தாய் வேணுமே அப்படின்னு அப்போ உங்களுக்கு பிள்ளைனுக்கு வரும்போது கிடைக்கும் என்று அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்டது அவர்கள் இல்லை இப்பொழுதே நீங்கள் ஜபம் பண்ணினால் எனக்கு பரிசுத்தாய் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் போன்ல நீங்கள் தேவம் பண்ணும் போது எனக்கு பரிசுத்தா கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் பாச்சரியிருந்தது வார்த்தை அனுப்பி குணமாக்கிற தேவன் வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் வார்த்தை அனுப்பி பருசுத்தாவையும் கொடுக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் வார்த்தையின் மூலமாக செய்கிறவர் அப்படி என்றால் சோத்திரம் பண்ணுங்கள் போனே சோத்திரம் பண்ணினார் சோத்திரம் என்று ஒரு நாலு சோதனம் பண்ணியிருப்பார்கள் அடுத்து அந்நிய பாச சந்தை ஹ Alleluia. அடடால் அன்னிய வாசை ஆவிலரே இந்த சத்தம் கேட்கின்றது. ரிச்சாயிருகிரீம் இந்த வார்த்தையுடைய காதல் விழுந்த உடனே எனக்குள்ள பரிசுத்தாயின ரோந்து விட்டா. Alleluia. Alleluia. மரியாளுடைய வார்த்தை கேட்ட உடனே எலிசபெத்துக்குள்ள பரிசுத்தாயாய் உண்டார் அல்லவா? அந்த பா. Alleluia. ஆண்டருடைய நாяр இந்தத்தில் வருவதற்கு என்னால் எனக்கு உண்டாயிற்று என்று அவர் சொன்னது போல வார்த்தை அனுப்பி கூடமாகிறதே. Alleluia. வார்த்த அனுப்பி அவர் குணமாக்கு நோய் வாய்ப்பு நாம் வார்த்தை மறுநாள் வருகிறது குணமாகிவிட்டது என்று அருமையான பிள்ளைகளை வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்க ஆறாம் அதிகாரம் வாக்கிய அதிகாரம் அறுபத்து மூன்று ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது காலையில வார்த்தை ஆபியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது அந்த வார்த்தையின்படி செய்யும் போது அந்த வார்த்தையின்படி ஒருவர் நடக்கும்போது அவளை அங்கே அது ஆவியை மாத்திரமில்லை ஜீவனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது நிச்சய ஜீவனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது வார்த்தையை சுவாசிப்பது சில விட கடினமாக இருக்கும் ஆண்டவராகி தேவன் அன்றவால் போதனையை செய்தார் நான் வானத்திலிருந்து வந்த அப்ப என்னை புஷிக்கிறவன் அதாவது என்னை புஷிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் அவன் என்ன நினைக்கும் அதாவது மனத்தை காண மாட்டான் சீடர்கள் அதில் இடங்கினார்கள் என்னை இவர் இப்படி சொல்லுகிறார் இவரை எப்படி புசிக்க முடியும் முதலாவது சொன்னேன் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து அது அவரை ஒரு மனிதன் உட்கொள்ளும் போது அவருடைய எல்லா வார்த்தைகளையும் ஒரு மனிதன் நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் அவருடைய ஆத்மா என்றைக்கும் மரணத்தை காணாதபடி இரண்டாம் மரணமாகிய நரகத்தை அடையாதபடி அது பாதுகாக்கப்படும் என்று வேதன் சொல்லுகிறது இப்ப ஐம்பத்தி எட்டாவது வாசிங்க இந்த யோன் ஆறாம் அதிகாரம் வா இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என் பிழைப்பான் என்ற இந்த அப்பத்தை இந்த அப்பத்து வானத்திலிருந்து வந்தது ஜீவ் அப்பத்து யார் புசிக்கின்றார்களோ அவன் என்னைக்கும் மறியாமலும் அந்த நம்புகின்றார்களோ அவர்கள் குணமடைகிறார்கள் அவர்கள் யாருக்காக அதாவது சொல்லி அந்த வார்த்தையை பெற்றுக் அவர்களும் குணமாகிறார்கள் ஊழிய காலத்தில் ஏராளமான காரியங்களை அறிந்திருக்கிறோம் அவர்களை சொல்ல முடியும் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இன்றும் பிழைத்திருக்கிறார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விடுதலை பெற்றிருக்கின்றார்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது ஹலே ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அப்பத்தை எப்படி பசிப்பது எப்படி உட்கொள்வது அதாவது சொல்லுகின்றார்கள் என்று இடறினார்கள் என்று கீழே படிக்கும் போது காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்திர வார்த்தை என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தைக்கு நாம் நடக்க வேண்டும் வார்த்தைக்கு நடுங்கிறவர்களே கத்த நோக்கி பார்க்க அவருடைய வார்த்தையை கத்திர அனுப்பின காரியமாக வாக்கை செய்வார் அந்த வார்த்தை எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார் தீர்க்கர்கள் மூலமாக எதற்காக அனுப்பியிருக்கிறார்களோ எழுத்து வடிவத்தில் நம்முடைய கையிலே தரப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை அண்டு ஒரு அனுப்புகிற காரியம் யார் அதை கை கொள்கிறார்களோ அந்த வார்த்தை யார் நடக்குகின்றார்களோ அவர்களுக்கு அப்படியே ஆகும் அப்படியே அது அவர்களுக்கு பலிதமாகும் என்றுதும் சொல்கின்றது விவாசிக்கிற்களுக்கு விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடும் என்று சொல்லியிருக்கிறது இங்கே ஏவன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வசனங்களை நான் வாசிக்கும் போது கர்த்தன் மார்த்தாளிடத்தில் அதைத்தான் சொல்லி நடந்து என்றார் வார்த்தியாகவும்வனாகவும்சுர அடக்கம நான்கு ஆகிவிட்டது அங்கே வந்த போது சோதரிமார்கள் பிழைத்திருப்பார் உயிரோடு எழும்புவான் என்ற போது மறித்தோரின் உயிர்த்தளவில் எழும்புவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் இல்லை இப்பொழுதே அவர் எழுந்திருப்பார் என்று கருத்து சொன்னார் நான் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் என்று விசுவாசித்தால் இப்பொழுது அடக்கமணி நாலு நாள் அவன் பிறகு உயிரோடு எழும்பி வந்தான் உயிரோடு எழும்பி வந்தார் என்று நாம் காண்கின்றோம் அருமையான தேவன பிள்ளைகளை ஆண்டவர் ஆகி தேவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் வார்த்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய வார்த்தை அவன் அனுப்பி வித்ய ஜீவனை கொடுக்கின்றான் அதை உட்கொள்கிறவன் மறியாமலும் இருப்பான் ஆத்மாவில் என்றைக்கும் அவன் மறிக்க மாட்டான் என்றைக்கும் அவன் தேவரோடு நிலைத்திருக்கிறவனாக இருப்பான் என்று திருவார்க்க சொல்கிறபடினால அனைவரை நான் சோதனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கற்றலை வார்த்தை சுவாசித்தான் கற்றலை வார்த்தை தேவன் இதை செய்ய முடியும் வார்த்தையினாலும் இதை கருத்தை நடிப்பிப்பார் என்று நாம் நம்புவோம் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தனால் கூடும் ஒன்றும் ஒன்றுமே இல்லை எல்லாம் தேவனால் கூடும் என்று என்னை வாக்கு இந்த ஜீவனுடைய வார்த்தைகளை நாம் நம்பி உரைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ வா இங்கே ஒரு சிலர் வந்து இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் சிலர் தன்னுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அவருடைய நோக்கம் என்னென்றால் முதல் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மூ செய்த பாவங்களே அதாவது மறைந்து போன காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு இப்பொழுது ஞாபகத்தை கொஞ்சம் பிறர் சொல்ல கேட்டு இப்படியெல்லாம் வருகிறது அதை வந்து அறிக்கை செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லி அறிக்கை செய்கிறார்கள் என்றால் நான் இறைவனுடைய முதல் வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வாஞ்சிய மறியாமலும் இருப்பார்கள் மரியாமல் கற்றுற வருகை இன்று இருக்குமானால் அப்படிப்பட்டவர்கள் மறியாமலும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அலையலோயா தானியல் போன்ற பிரசுத்தவான்கள் எல்லாம் எங்களுடைய முற்பதாக்களின் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய பிதாவும் பிதாக்கள் நானும் என்னுடைய பிதாக்களும் பாவம் செய்த மாணவரே என்று தானியல் போன்றவான் நிகழ்மையா போன்ற பரிசு சொல்லி இருக்கிறார்கள் அந்த இவர்கள் பரிசுத்தவான்கள் அதனால் தன்னை அதோடு சேர்த்து என்னுடைய பிதாக்கள் செய்த பாவம் பாவத்தினுடைய விபத்து உண்டு நான் அதுல சம்மந்தப்பட்டவன் என்று அந்த பாவத்தை தங்களுடைய பாவங்களாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய மூதாதியர்களுடைய பாவங்கள் எல்லாம் இன்னும் நம்மவர்கள் சில அந்த நோக்கத்தோடு இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்லா நமக்குள்ளாரிகள் எல்லாரையும் சொல்ல முடியவில்லை எல்லாரையும் சொல்ல முடியவில்லை எல்லாரையும் சொல்ல முடியவில்லை அருமையான பிள்ளைகளை அநேகர் இருக்கிறார்கள் அந்த ஸ்டேஜை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் காணும்போதெல்லாம் ஐயா ஒரு பாவம் ஜாமத்து அறிக்கை செய்யணும் என்று சொல்லுகின்றார்கள் இதுவே நோக்கமாக இருக்கின்றார்கள் பிறருடைய பாவத்தை பார்க்கிறது இல்லை பிறருடைய குறைபாடுகளை பார்க்கிறது இல்லை பிறருடைய குடும்பங்களில் உள்ள காரியை பார்த்து குற்றம் சாட்டுகிறவர்களாக இல்லை தங்களை பற்றியே இருக்கின்றது அடித்து வச்சிருங்க பிடிங்க போட்டு விட்டு ஒரு காதத்தை ஓடி போய் ஓட்டுகிறோம் மத்திய ஆகாயத்தில் வரப்போகின்றார் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார் கிறிஸ்துவ மருத்துவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மருவமாக்கப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துள்ளோம் வருகை இருக்கும் என்று நமக்கு தெரியாது நடுஞ்சாமத்திலேயோ அதிகாலையிலேயோ எந்த வேலையிலும் பரம்ப வருவார் என்று பாடியிருக்கிறார்கள் திருடனை போல் வருவையே என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அறுபடினாலும் வார்த்தைக்கு நாம் நடுங்குவோம் வார்த்தை அனுப்பினகாரியமாய் வாய்க்கும் வார்த்தை அனுப்பி பணமாக்கிறேவன் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிறிஸ்துவாக வெளிப்பட்டு நமக்குள்ளே இருக்கின்றார் அந்த வார்த்தைக்கு நாம் நடங்குவோம் அல்ல அவர் நமக்குள்ளே கொடுக்கிற ஏவுதலுக்கு நாம் நடங்குவோம் கீழ்படுவோம் உணர்த்துதலுக்கு நாம் செவி கொடுப்போம் கொடுத்து அவை நாம் கை கொள்வோம் கத்திரமதிப்பார்கா வசனம் வரப்போகு இந்த காலத்தில் நாம் அவைகளை பற்றி கொள்வோம் கத்திரமையை ஆசிரதிப்பார்கள் வசனம் கிடைக்கிற அந்த காலத்துல அந்த வசனங்களுக்கு அப்படியே நாம் நடுங்குவோம் நாங்க ஓடியோ ஒரு நாள் ஒரு கா வீடு சொந்த போடி முடித்து விட்டு நேசமணி நகரில் வந்து பசுக்காக காத்து நின்றோம் நாங்கள் அப்போ இருந்து மத்தியாசவாட பக்கம் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் பாலத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் நல்லா தண்ணி எடுத்துருக்கிறாங்க அப்போ ஒருவர் கேட்குறார் அண்ணா இப்படி நரகம் ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா இந்த வேதக்காரங்க இந்த ஊழியக்காரங்களா நரகம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா என்று ஒருவர் கேட்குறேன் ஒரு சொர் சொல்லுவார் அப்பா நரகம் உண்மையாக இருக்குது அப்போ அப்போ நாம் இப்படி இருந்தால் இப்படி என்று அவர் கேட்குற அப்பா அடுத்த ஒரு சொல்லுகிறார் நரகம் ஒன்றும் இருக்குல்லப்பா அங்கேயும் கொஞ்சம் பேர் போன நம்மளை மாதிரி ஆளுக்கு போகலைன்னு அவர் வருத்தப்படுவார் இல்லையா அதனால் அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவ்வளவு குடிவெறியில் தண்ணியில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நரகம் இருக்கிறது உண்மையானால் அங்கேயும் ஆள் போக வேண்டும் மாதிரி கொஞ்சம் பேர் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த ஒரு பஸ் வந்தது இந்த லைட் விழிச்சது எங்களை பார்த்தோன்னே ஆளுக்கு ஒரு பக்கம் எழுதி போயிட்டாங்க அங்கே ஒரு ஆள் கிழக்குமாறு அருமையான தேடி பிள்ளைகள் மனிதர்கள் நரகம் என்று சொன்னால் அது என்னமோ ஒரு சாதாரண இடம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் நரகம் என்பது மகா பயங்கரமானது நரகம் என்பது மகாபயங்கரமானது அருமையான தேவையப்பிள்ளைகள் அந்த ஊருக்கு போய்விட்டு வந்தவர்களுக்கு தெரியும் அங்கே உள்ள கொடுமை என்ன என்று தெரியும் அது தெரிந்தவர்கள் தான் அதை ஆணித்தரமாக சொல்லுவார்கள் சகோதரனை ரெண்டு அடி வேணாலும் அடித்து நரகத்துக்கு போயிடாரு நரகத்துக்கு போனவர்கள் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அதை எந்த மனிதனும் சகிக்க முடியாது அவ்வளவு மகாபயங்கரமானது அதுனால் கற்றுடைய வார்த்தை கை கொள்ளுகிறவர்கள் அங்கே பல்லோகம் சொல்வார்கள் பல்லோகத்தில் என்ன சொல்லப்படுமா சத்தியத்தை கை வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க மற்றொரு வாசல் யார் சத்தியத்தை கை கொண்டு நீதி நெறிகளை கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு உள்ளே தாழ்பாழைத்திருக்கிற வாசல் திறந்து விடப்படும் உள்ளே பிரவசிப்பார்கள் சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள் சத்தியத்துக்கு நடங்காதவர்கள் அங்கே பிரவசிக்க மாட்டார்கள் என்று இறைவாக்கி சொல்கிறபடினாலே அருமையான தேவருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் கர்த்த தமிழை வார்த்தை இருசிலமில் இருந்து வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் மலைகளுக்கு மே உயரத்தப்படும்ிகளும்டிவார்கள்ந்து நாம் கத்தரின் பர்வதனுட ஆலயத்துக்கும் போ நமக்கு போதிப்பார் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் கடைசி நாட்களிலே கத்தோடைய ஆலயமாக கொடுமுடியில் கர்த்துடைய வசனமும் வேதமும் அங்கிருந்து வெளிப்படும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லி இருக்கிற அப்படின்னா இந்த கடைசி காலத்தில கர்த்த உயர்ந்த பருவதில எரிசிலமை உருவாக்கி இருக்கின்றார் அங்கிருந்து இன்று மனிதன் அதாவது தேவனுடைய ராட்சியத்துக்கு பிரவேசிப்பதற்கு தேவனுடைய ஐக்கியத்தில் அவன் இணைவதற்கு வேண்டிய சத்தியங்கள் இருசிலையிலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சில இல்வையா இரு சிலைமில் இருந்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ன வெளிப்படுத்த போகிறார் என்னும் மறைவின் வெளிப்படும் ஆனால் அப்படின்னா எல்லோரும் சகல ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் நடந்து வரமாட்டார்கள் அப்படி இப்படி காலம் வரம் போகிறது அதற்காக நான் ஒரு சோதனை சொல்கிறேன் சிவனிலிருந்து வேதமும் இரு சிலிருந்து கத்தடி வசனம் ஒழிப்பு நான் வாங்கிய போவோம் என்று அந்த ஆலயத்திற்கு மக்கள் ஓடி வருவார்கள் என்று கத்தளை வார்த்தை சொல்கிற அப்படின்னாலே ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் வேதத்தை எழுதி நமது கையில் தந்திருக்கின்றார் நாம் கத்தடை வார்த்தைக்கு நடங்குவோம் அலேலுயா அவர் நம்முடைய வசனத்தை அனுப்பிதான் மக்களை அவர் வசனத்தை அனுப்பி அனுப்பி அனுப்பின காரியமாக வாய்க்க பண்ணுகிறார் இந்த வசனத்தை அனுப்பிதான் மனிதர்களை குணமாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் வசனத்தை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 நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா